திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருநாகை காரோணம் திருச்சிற்றம்பலம் மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றள சுற்ற மென்னும் வினையுளே விழுந்தழுந்தி வேதனை கிடமாகதே கனையுமா கடசூழ்க் நாகை மண்ணு காரோண தானை நினுமாவல்லீராகில் உய்சி நீரே வையனை வையமுண்ட மாலங்கோண் மேற்கொண்ட செய்யனை செய்ய போதீர் திசை முகன் சிரமொன்றேந்தும் கையனை கடசூழ்நாக காரோண கோயில் கொண்ட ஐயனை நினைந்த நெஞ்ச அம்மனா உய்தவாறே நிறுத்தனை நிமலன் தன்னை நீ நிலம்பின் நின்மிக்க விருத்தனை வேதவித்தை விளை பொருள் மூலமான கருத்தனை கடல் சூழ் நாகை காரோண கோயில் கொண்ட ஒருத்தனை உணர்த்தலாம் உயிந்தவா நெஞ்சி நீரே மண்டனை இறந்து கொண்டே மாயனோட சுரர்வானோர் தென் திரை கடைய வந்த தீவிடும் தன்னை கண்டனை கடல் சூழ்நாகை காரோண கோயில் கொண்ட அண்டனை நினைந்த அம்மானம் அம்மான உய்தவாரே நிறை புனல் அணிந்த சென்னி நீ நிலாரவஞ்சூடி மரயுலி பாடியாடல் மயானத்து மகிழ்ந்தமைந்தன் கரை மலி கடல் சூழ்நாகை காரோண கோயில் கொண்ட இறைவனை நாளும் ஏத்த இடும்ப போயின்ப மாமே வெம்பனை கருங்கயானை வெறுவன்றிவை போர்த்த கம்பனை கால்காய்த காலனை ஞும் உம்பனை ஒம்பனை நாகை கருணமேய செம்பொனை நினைந்த நெஞ்சே திண்டாவுய்ந்தவாறு வெங்கடுங்கேழை தன்னொட வேடனாய் சென்று அங்க மர்மலைந்து பார்த்த கடு சரம் மருளினை மங்கை மாறாடலோவா மன்னு காரோணனை கங்குலோ பகலும் காண பெற்று நளித்தவரே தெற்றின புறங்கள் மூன்றும் தீயினில் விழவோரம்பால் மற்றவஞ்சிலையர் வஞ்சர் சிந்தையுள் சேர்வில் கற்றவர் பயிலும் நாகை காரோணங் கருதியேத்த பெற்றவர் பிறந்தார் பிறந்தவர் பிறந்திலாரே கருமலி கடல் சூழ்நாகை காரோணர் கமல பாத தொரு விரல் நுதிக்கு நில்ல தொண்டிரல் அறக்க நூக்கான் இரு திரை மங்கை மாறோ எம்பிரான் செம்போனாகோ திருவடி தரித்து நிற்க தின்னா உய்தவாறு சுவாமி காயா காயாரோகணேஸ்வரர் அம்பாள் நீலாயதாக்ஷி அம்மை திருச்சிற்றம்பலம்